அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலி இல்ல தேசிய மாணவர்கள் இதனால் சிந்தனையின் தலைப்பு தோல்வியே பேசாதீர்கள் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் பேசுவதை ஒலி பதிவு செய்துவிட்டு கேட்டு மூன்றில் இரண்டு பங்கு அறுத்தமற்ற தேவையற்ற பேச்சுக்கள் தான் நிறைந்திருக்கும் கவலைகளும் தோல்விகளும் நிறைந்த வார்த்தைகளை பேசுவதில் மனிதர்கள் இன்று அதிக அக்கறை காட்டுகிறார்கள் நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய உணர்ச்சிகளை பாதிக்கின்றது சோர்வான வார்த்தைகளை பேசும் பொழுது நம்முடைய சரீரம் உடனே சோர்ந்து விடுகிறது நான் உற்சாகமாக இருக்கிறேன் பலத்தோடு இருக்கிறேன் என்று வாய்விட்டு சொல்லி பார்க்கின்ற நம்முடைய உடலானது ஒரு புத்துயிர் பெறுகிறது நம்முடைய பேச்சுக்களில் முடியாது தெரியாது இயலாது போன்ற பாதகமான வார்த்தைகளை விலக்கி வைக்க முடிவு செய்ய வேண்டும் இத்தகைய எதிர்மறையான எண்ணங்களை நாம் நம்மை விட்டு போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வில் வெற்றிகள் தொடரும் ஆகவே நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் தோல்வியை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவதை நாம் தவிர்ப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி